ிாத்தயற்றவேற்றை கணயமுய கிருஷ்ணாஹே நம சமய பிரகிசம்ப மகாபா ஸ்ரீஷ்ணர் மறுபடியும் உத்தமமான ஞானத்தை மேலான ஞானத்தை ஞானத்துக்கெல்லாம் சிறந்த ஞானத்தை உபதேசம் பண்ண போகிறேன் முனிவர்களெல்லாம் இந்த ஞானத்தை பெற்று இங்கேயே இந்த உடம்பிலேயே இருக்கும் மேலான மோட்சத்தை இந்த உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அடைந்திருக்கிறார்கள் இந்த ஞானத்தினால் என் சொரூபத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் உடல் பற்று உலகப்பற்று அடைவதில்லை என்னை சார்ந்திருக்கக்கூடிய மாயையில் என்னுடைய அருளால் படைப்பு தோன்றுகிறது மாயையின் மூலம் நான் அந்த மாயையின் படைப்புக்கு என்னுடைய இருப்பை அருள்வதன் மூலம் அருள் புரிகிறேன் என்றுலாம் சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் மாயையில் இருக்கக்கூடிய மூன்று குணங்களை சொல்கிறார் ஆகா இறைவனிடத்தில் ரெண்டு அம்சம் இருக்குது ஒன்று மாயா அம்சம் இன்னொன்று உணர்வு அம்சம் பியூர் கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் இப்படி புரிஞ்சுக்கணும் நம்மிடத்துலேயும் இருக்குது உணர்வாகிய அம்சமும் இருக்குது உடல் மனம்ங்கிற அம்சமும் இருப்பதை போல இப்போ இந்த உடல் மன அம்சத்தை போல இந்த மாயைக்கு ஒரு பேர் பிரகிருதி ஏன்னா இந்த மாபெரும் படைப்புக்கு காரணமாக இருக்கிறதுனால படைப்பை விகிருதி என்று சொல்லுவோம் இந்த விக்கிருத்தியான படைப்புக்கு இப்போ ஒரு தங்கக்கட்டி இருக்குன்னு வச்சுப்போம் அந்த தங்கக்கட்டிலிருந்து நகைகள்லாம் செய்கிறார்கள் நகை எல்லாம் விகிருதி அந்த தங்கக்கட்டி பிரகிருதி உதாரணத்துக்காக இதை சொல்லியிருக்கேன் அது மாதிரி இந்த பிரகிருத்தியிலிருந்து மூணு குணங்கள் வெளிப்படுகிறதுங்கிறார் சத்வம் ரஜகா தமஹா இத்தி குணாகா பிரகிருதி சம்பவாகா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் பிரகிருத்திலிருந்து நன்கு வெளிப்படுகின்றன சரி இது மூன்று குணங்களுடைய பெயர்கள் இதை பற்றி பிறகு இதனுடைய தன்மையெல்லாம் விளக்கி சொல்ல போறார் அப்ப நான் சொல்றேன் பொதுவாக புரிஞ்சுப்போம் சத்துவம்னு சொன்னால் அமைதி சாந்தம் தெளிந்த அறிவு ரஜகான்னு சொன்னா சஞ்சலமான தன்மை துன்பம் தெளிவின்மை தமஹான்னு சொன்னா இதுக்கு ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது ரொம்ப மந்தமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம் தூக்க குணம் இதெல்லாம் இதை பிறகு நாம் விரிவாக பார்க்க போகிறோம் ஆக அறிவு அறிவும் அறியாமையும் கலந்த தன்மை முழுக்க முழுக்க அறியாமை இப்படியெல்லாம் நம்ம இந்த குணத்தை புரிஞ்சிக்க போகிறோம் இது வந்து கண்ணுக்கு தெரியாது இதனுடைய வெளிப்பாடுகளை வச்சு தான் நாம் இந்த குணங்களை புரிஞ்சுக்கணும் இதனுடைய செயல்பாடுகளை வச்சு இந்த குணங்கள் நம்ம கிட்டே இப்போ மேலோங்கி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த வரியில் சொல்லுகிறார் ஹே மகாபாகோ பெருந்தோல் படைத்தவனே நல்ல ஸ்டாமினா ஊக்கம் உற்சாகத்தை உடைய உடல் வலிமையை உடைய அர்ஜுனா இந்த மூன்று குணங்கள் அவ்வயம் தேகினம் அவ்வயம் தேகினம்னா மாறாத ஜீவாத்மாவை தேகத்தில் இருக்கின்ற தேகியை தேகினம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய தேகத்தை உடையவனை அப்படின்னு அர்த்தம் தேகத்தை உடையவனை தேகத்தை உடையவன் யாரு உயிர் அல்லது ஜீவாத்மா இந்த அவ்வியம் தேகினம் தேகே நிபத்னந்தி இந்த உடம்புல கட்டி போடுகிறது மனசினையும் உடம்புலையும் அப்புறம் உலக பொருள்களையும் கட்டி போடுகிறது குறிப்பாக உடம்புல கட்டி போடுகிறதுங்கிறார் இந்த உயிரை ஜீவாத்மாவை இந்த சரீரத்திலே ஸ்தூல சரீரத்திலும் சூட்ச்ம சரீரத்திலும் பத்னந்தி பத்னந்தினா கட்டி போடுகிறது நிபத்னந்தின்னா நன்றாக கட்டி போடுகிறதுன்னு அர்த்தம் ஆகவே இந்த ஸ்லோகம் குணங்களுடைய பெயர்களை சொல்லி இந்த குணங்களுக்கு காரணமான பிரகிருதியை சொல்லி பிரகிருத்தியிலிருந்து இந்த மூன்று குணங்கள் தோன்றியிருக்கின்றன என்பதை சொல்லி இந்த மூன்று குணங்கள் ஜீவாத்மாவை இந்த உடம்பிலும் மனதிலும் நன்றாக கட்டி போடுகிறது என்று இருக்கிறார் ஆக பந்தனம் இந்த குணங்கள் பந்தப்படுத்துகிறது குணங்கிறதுக்கே கயிறுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது எப்படி வெளியில் கயிறானது நம்ம பொருளை ஒரு பொருளை கட்டுறோமோ அது மாதிரி இந்த குணங்கள் ஜீனை உடம்பிலே கட்டி போடுகிறது என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார் இதனுடைய விளக்கங்களை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார் நாளைக்கு அதை படிக்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்